ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்தினுடைய பெருமையை சொல்கிற ஒரு சரித்திரத்தை நாம் பார்த்துன்னு வரோம் கருட புராணத்திலிருந்து ரொம்ப முக்கியமான சரித்திரம் பகவானே கருடசுவாமிக்கு இந்த சரித்திரத்தை சொல்கிற அந்த பிராமணர் ஒரு மாதிரியாக என்னை ஸ்தோத்திரம் பண்ணி முடித்த பயத்தில் ஒரு வார்த்தையாவது முழுசாக வரல இருக்கு அவரை நான் ரட்சிக்கணும்னு அகச்சம் சஹசா தத்திர எத்தனை பிரேத்தை சனியத்தே அவரை நான் ரட்சிக்கணும்னு சட்டார்ன்னு எழுந்துட்டு எந்த இடத்துல அந்த பிராமணர் ஸ்ரமப்பட்டுருக்காரோ அந்த இடத்த நோக்கி நான் கிளம்பி போனேன் போகிற வழியில் தற்காலம் ஷிபிகா சுத்த பூபால சுகமாவிசத்து மணிபத்ரஸ்தத்தோமேறும் கச்சந்திருஷ்டோ மயாபதி ஒரு ராஜா ஷிபிகையில் ஏறிண்டு மேரு பருவத்த நோக்கி பிரயாணம் அணிந்துருந்தார் ஷிபிகான்னா பல்லக்கு பல்லக்கில் பிரயாணம் அணிந்துருக்க அதை நிறையா பேர் தூக்கின்னு போகிறாள் அதற்கு பாதுகாவலராக ஒரு எக்ஷன் போகிறான் அந்த எக்ஷனுக்கு மணிபத்ரஹான்னு பேர் அந்த எக்ஷனை பார்த்தேன் வழியில் பார்த்துட்டும் சௌக்கியமாக இருக்கியா என்னென்னு விசாரிச்சுட்டு தமவோச்சம் மகா யம் தொம்ஹி பிரதிபட்டோபவா பிரேத்தான் நாசைய தத் பூயா ஷவஞ்சஹர தீ எனக்கு ஒரு வேலை செய்யணும் ஒரு பிராமணனை அஞ்சு கஷ்டப்படுத்துறது சிரமப்படுத்துறது நீ போய் யுத்தம் பண்ணி அந்த பிரேதங்களை அடித்து விரட்டி அவரை காப்பாற்றின்னு வரோம் அவரை மீட்டுன்னுவான்னு நான் சொன்னேன் உடனே அந்த எக்ஷன் அங்கே போய் பார்த்தா இந்த யக்ஷன் பெரிய சரீரம் பெரிய தேகம் இந்த எக்ஷன் எழுத்தாப்பில் போய் நின்ன உடனே ஒருத்தனுக்கு ஒன்றும் பேசின்றது என்ன பேசின்றதுன்னு இத்தனை நேரம் இந்த எலும்பும் தோலுமாக இருந்த இந்த தேகத்தை பிடிச்சின்னு இருக்கோம் இதை முழுசாக நாம் உரிச்சு சாப்பிட்டாலும் கூட நமக்கு ஒன்றும் வயிறு நிறையாது யானை பசிக்கு சோலை பொறிங்கிற மாதிரி ஆகிடும் ஆனால் எழுத்தாப்பில் ஒரு மழை வந்து நிற்கிறதுவர் அதை பிடித்தோமானால் நாம் அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு பசியை தீர்க்கலாம் அப்படின்னு பேசிண்டு அந்த பிராமணரை தொப்புன்னு கீழே போட்டுட்டு இந்த யக்ஷனை நோக்கி வந்தது அந்த பிரேதங்கள் அந்த பிரேத்தங்களை பார்த்து அப்போ தான் விட்டுட்டு அந்த பிரேதங்கள்லாம் போகிறத பார்த்தார் அந்த பிராமணர் அப்போ அந்த அதனுடைய உருவம் அவருக்கு தெரியுது ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது அப்படின்னா கன்று செக்கசிவேர்னு இருக்குது சின்ன உடம்பாக இருக்குது மொத்தமே ரெண்டரை மூணு அடி தான் இருக்கும் சிக்க சிவேர்னு கன்று பெரிய தலை ஒன்றுக்கு பார்த்தா ஒரு பிரேதத்துக்கு பார்த்தா அந்த உடம்பு கழுத்து தலை பெரிஷாக இருக்குது கழுத்துக்கு கீழே உடம்பு பூரா கட்டி கட்டியாக தொங்கிறது ஏதோ மாம்சங்கள் மாம்சத்தை சின்ன சின்ன சின்ன பேக்கெட்டாக கட்டி தொங்க விட்ட மாதிரி உடம்பு பூரா கட்டி கட்டியாக தொங்கிறது அதுவே உடம்புக்கு கட்டின வஸ்திரம் மாதிரி இருக்குது அந்த கட்டிகளே இன்னொரு பிரேதத்துக்கு பார்த்தால் உடம்பு பெரிஷாக இருக்குது கண்ணுங்கிறேருன்னு இருக்குது உடம்பு தலையை பார்த்தால் இந்த ஆணியினுடைய தலை மாதிரி இருக்குது சின்னதாக தலை அந்த சின்ன தலையில் கண் எங்கே இருக்குது மூக்கு எங்கே இருக்குது தெரியல தேகம் பெரிஷாக இருக்குது தலை சின்னதாக இருக்குது பார்த்தா கண்ணிலேருந்து தாரதாரியாக ஜலம் கொட்டிகிட்டே இருக்குது ஆனால் அழல்லே சிரிக்கலை அழுதுண்டுருக்கிறா போல் கண்ணிலேருந்து ஜலம் வந்துட்டே இருக்குது இப்படி இன்னொரு பிரேஜத்தை பார்த்தா காதே இல்லை மூக்கே இல்லை அப்படி வழித்த மாதிரி இருக்குது மூஞ்சி உடம்பு பார்த்தால் கை கால்களே தெரியல ஒரு பிண்டமாக இருக்குது இதெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு பொத்துன்னு கீழே உட்காந்துட்டார்வர் இந்த பிரயதங்கள்லாம் அந்த எக்ஷனை நோக்கி போச்சோ அந்த எக்ஷன் பயப்படலை என்ன பண்ணினார் இது கிட்டக்க வந்தது ஒன்று ஒன்றும் கிட்டக்க வர வர பே அறையாக ஒரு அரை அரைஞ்ச கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சால் வலி தாங்காமல் சத்தம் போட்டு பறக்கிறது பட்சிகள் மாதிரி சத்தம் போடுறான் கீரிச்சு கீரிச்சு கீரிச்சு கீரிச்சின்னு சத்தம் போட்டுண்டு அந்த வலி போகிற வரைக்கும் பறக்கிறது திரும்பவும் வருது திரும்பவும் ஓங்கி அரைகிறான் அந்த எக்ஷன் அந்த அற தாங்காமல் பறக்கிறது ஓடுறது அப்படியே அரைஞ்சுட்டே இருந்தான் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு பலஹீனம் வந்துருது அப்படி அஞ்சு பேருமா கையை பிடிச்சிட்டு கிரு கிரு கிருக்கிருன்னு அந்த இடம் பூராக சுற்றி பொத்துன்னு அந்த ஜலத்தில் போய் விழுந்த அந்த குட்டையில் போய் விழுந்த அந்த அஞ்சு பேரும் விழுந்து அந்த ஜலத்தை போட்டு உதறிண்டு அஞ்சு பேருமாக அந்த ஜலத்தை விட்டு எழுந்து வந்தால் மாறிப்போயிடுது அவர்களுக்கு குணம் மாறிப்போயிடுது தேகமும் உருவமும் உருவமும் உருவம் மாறலை அவர்களுடைய பேச்சு மாறலை ஆனால் குணம் மாறிப்போயிடுது அப்படி அஞ்சு பேருமாக நிதானமாக நடந்து வந்தார் நடந்து வந்து அந்த உட்காண்டிருக்கிற அந்த பிராமணரை பார்த்தா பார்த்தால் திரும்பவும் பிடிச்சின்னு சுத்தா போகிறதேன்னு இவருக்கு பயமும் தொடுத்தும் சடார்னு எழுந்துட்டார் அந்த இடத்த விட்டு ஓடணும்னு படார்னு இவன் அஞ்சு பேருமாக வந்து அவர் காலில் விழுந்தா புத்துன்னு காலில் விழுந்து ஓன்னு அழக அவருக்கு அப்போதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக ஆச்சு அப்படியே கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரம் யோஜனை பண்ணி நின்ன இந்த அஞ்சு பேருமாக வந்து காலில் விழுந்து அழுது பிறகு எழுந்த அஞ்சு பேருமாக அவர் பக்கத்தில் நின்ன அப்போது மெதுவாக அவருக்கு சத்தம் வருது ஒரு பேசலாமான்னு யோஜனை பண்ணுற அப்படி யோஜனை பண்ணிட்டுருக்கும்போது இவர் ஏதாவது பேச மாட்டாரான்னு அவ நிற்கிறா போல இருக்கு இதை பார்த்துட்டும் அவர் மெதுவாக ஆரம்பித்தவர் யார் நீங்களாம் அப்படின்னு கேட்ட யார் நீங்களாம் அவேஹி தத்தமேவே திரேதாவை கர்மஜாவயம் அவன் சொன்னால் நாங்களாம் ஏதோ ஒரு பாப கர்மாவனால பிரேதங்களாக தெரியறோம் நாங்கள் இந்த பிரேத்தங்களாகவே இருக்கிறதுக்கு கர்மா செய்யப்படாததோ சரியான முறையில் சிராத்தம் பண்ணப்படாததோ இல்லே நாங்கள் பண்ணிண கர்மா தான் காரணம் கர்மாவனாலே நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு புரியிற பாஷையில் சொன்னான் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் கிம்மாயா கிமுவா சொப்னா உதாகோ சித்தவிப்ரமஹா இது என்ன புரியாமல் பேசிகிட்டு இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போது நமக்கு புரிகிற பாஷையில் பேசுகிறார் இதாக மாயையா கேட்டுட்டோம் முதல்ல உங்க பேர்லாம் என்ன அப்படின்னு கேட்ட அவர்களோட பேச ஆரம்பித்தோடனே அவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது கிம்நாமானா கிமாச்சாரா கதஞ்சேமாம் தசாம்கதாக உங்கள் பேர்லாம் என்ன என்ன காரணத்தினாலே நீங்கள் இந்த நிலைக்கு உட்பட்டேள் அப்படிங்கிறத சொல்லுங்க அவர்கள் பேச ஆரம்பித்தா என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்